ஜபமாலி மாதாவின் வணக்க மாதம் ஏழாம் நாள் கர்த்தர் கற்பித்த ஜெபம் பரலோகத்தில் எங்கள் பிதாவே உமது சர்வ வியாபாரத்தால் பரலோக போலோகத்தை நிரப்புகிறவரே எங்கும் நிறைந்திருக்கிறவரே உமது மகிமையினால் அர்ச்சிய சிஷ்டவர்களிடத்திலும் உமது நீதியினால் நரக வாசிகளிடத்திலும் உம்முடைய வரப்பிரசாதத்தினால் நல்லவர்களிடமும் உமது சகிப்புத் தன்மையால் பாவைகளிடமும் இருக்கிறீர் நாங்கள் உம்மிடம் தங்கியிருந்து உண்மையே நினைக்கவும் உம்முடைய உண்மையான மக்கள் வாழ வேண்டிய முறையில் நாங்கள் வாழவும் நாங்கள் உம்மையே நோக்கி நாடவும் எங்கள் சத்துவத்தை எல்லாம் கூட்டி உம்மை மட்டுமே தேடவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் நீர் மனுக்குலத்தின் தந்தை ஏனெனில் எல்லாவற்றையும் உண்டாக்கி காப்பாற்றுகிறீர் விசேஷமாய் எங்களை ரட்சித்தீர் பாவிகளுக்கு நீர் இரக்கமுள்ள தந்தை நீதிமான்களின் நண்பரான தந்தை மோட்சவாசிகளுக்கு மகிமையுள்ள தகப்பன் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக கர்த்தரி நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்றார் தாவிது அரசர் பக்தி சோழகர் ஞானாதிகர்களுடைய வாழ்த்துதலால் மோட்சம் முழங்குகிறது என்றார் இசையாஸ் பரிசுத்தரான மாற்று மிதறிந்த கர்த்தாவே உம் குணாதிசயங்களை உலகம் எல்லாம் அறிய வேண்டும் யூதர்கள் முதலிய பிற மதத்தினர் யாவரும் உம்மை அறிந்து ஆராதிக்க வேண்டும் எல்லா மக்களும் அசையாத நம்பிக்கையோடும் கொழுந்துவிட்டு எரியும் நேசத்தோடும் எல்லா பொய்க் கோட்பாடுகளையும் எரிந்துவிட்டு உமக்கு ஊழியம் செய்து உம்மை மகிமைப்படுத்த என்று வேண்டிக் உம்முடைய ராஜ்யம் வருக மரணத்திற்கு பின் உம்முடைய அரசாளும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டும் வண்ணம் இப்போது உமது வரப்பிரசாதத்தால் எங்கள் ஆன்மாவில் அரசாழும் மோட்சத்தில் சம்மரசுக்கள் உமக்கு கீழ்படிவது போல உலகில் மனிதர்கள் யாவரும் உமக்கே கீழ்ப்படிந்து வருவார்களாக மோட்ச ராஜ்யம் எங்களுக்கு கிட்டும்படி கேட்கிறோம் அச்சந்தோஷத்தையும் மகிமையையும் ஆசித்து வேண்டிக் கொள்கிறோம் மோட்ச நாம் சேர வேண்டுமானாலும் பிறரை சேரச் செய்ய வேண்டுமானாலும் முதன் முதல் வரப்பிரசாதத்தினால் அந்த ராஜ்யத்தை நாம் உள்ளத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக மனிதர்கள் இறைவனுடைய சித்தம் தீர்மானம் நிறைவேறாமல் தடுத்து விடுவார்கள் என்ற பயம் நமக்கில்லை நாம் கேட்பது ஏதெனில் பிதாவே நாங்கள் உமது சித்தத்தோடு ஒத்துழைக்கும் வாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும் இவ்வுலகில் என்னிலோ மற்றவர்களிடமோ என்னென்ன நடந்தேற நீர் சம்மதிக்கிறீரோ அவைகளையெல்லாம் நாங்கள் பொறுமையா ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும் உம் கற்பனைகளினால் ஏவுதலினால் சம்மதத்தினால் என்னென்ன நடைபெற நீர் ஆசிக்கிறீரோ அவைகளையெல்லாம் எங்களிலும் எங்களாலும் மேலும் நடைபெற கிருபை கூறும் எங்கள் அனதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரளும் நம் ஆத்மத்தின் ஜீவியத்திற்கோ சரீரத்தின் ஜீவியத்திற்கோ தேவையான யாவற்றையும் கடவுளிடம் இருந்து கேட்க வேண்டும் ஆண்டவரை நாங்கள் தரித்திரர் ஒன்றும் இல்லாதவர்கள் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் உன் பராமரிப்பு ஒன்றையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு இவ்வுலகில் வேண்டிய உணவையும் உடையையும் உறைவிடத்தையும் கேட்கிறோம் சுகமான வாழ்வையோ விருந்து உணவையோ கம்பீரமான உடையையோ கேட்கவில்லை எங்களுக்கு தேவையானதை கேட்கிறோம் உலக பொருட்கள் மேல் எங்களுக்கு பற்றில்லை அவைகளை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனும் எண்ணமும் இல்லை நாளையை நினையாத குழந்தைகளைப் போல இன்றைக்கு வேண்டிய உணவை கேட்கிறோம் நாளைக்கு வேண்டியதை நீர் பார்த்து கொள்வீர் உம்முடைய உதவி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவை நாள்தோறும் நாங்களும் அடைக்கலத்தை நம்பி வாழ்வோம் எனக்கு மாத்திரம் இவைகளை கேட்கவில்லை எங்கள் உற்றார் உறவினர்களுக்காகவும் எங்கள் ஊராருக்காகவும் எங்கள் நாட்டாருக்காகவும் கேட்கிறோம் இக்காலம் அகதிகளின் நாள் இக்காலத்தில் தவிக்கும் கோடிக்கணக்கான அகதிகளுக்கு உணவு உடை உறைவிடம் தந்தருளும் தெய்வ எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் பாவி கடன்காரன் இறைவனுக்கு கடன் செலுத்த வேண்டியவன் நாம் கட்டிக்கொண்ட எல்லா பாவங்களுக்கும் நல்ல மனஸ்தாபத்தோடு தாழ்மையோடு நம்பிக்கையோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் பிதாவே எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை உமக்காக நாங்கள் மன்னிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே அன்புள்ள பிதாவே நீரும் எங்கள் பாவங்களை மன்னிக்க தயை புரியும் எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் பிதாவே சோதனையை ஜெயிப்பதால் உம்மிடம் எங்களுக்குள்ள அன்பை காட்டுவோம் சோதனை இல்லாவிடில் நாங்கள் அகங்காரிகள் ஆகிவிடுவோம் சோதனை வந்தால் அதை எங்களுக்கு உதவி செய்யும் தீமையிலிருந்து எங்களை ரட்சி பஞ்சம் படை கொள்ளை நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் சண்டைக்கு ஆயத்தமான இடி எங்கு முழங்குகிறது யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே பேய் எங்களுக்கு தீமை எங்களுடைய சத்துரு ஆண்டவரே எங்கள் அருகிலிருந்து அவனை ஓட்டியிருளும் ஆமேன் ஜெவம் ஜெவ மாலை ராக்கியணியே மணிகளை நாங்கள் விரும்ப வேண்டும் உம்மிடம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு எல்லா இக்கட்டிலும் இன்னலிலும் ஜெவமாலை ஆறுதலை அளித்தது ஓ மாமரியே என் அன்னையே எனக்கு பலவீனத்தில் பலமாகவும் சந்தேகத்தில் ஒளியாகவும் துயரத்தில் சமாதானமாகவும் சோதனை நேரத்தில் தைரியமாகவும் வாழ்நாள் எல்லாம் உம் ஜெவ தேச்சரவாகவும் இருப்பதாக ஜெபமாலை மாதாவே ஜெபமாலை பக்தி உலகமெங்கும் விரைவில் பரவுவதாக ஆமேன் சரிதை தனித்த குடும்பங்களோ தேசங்களோ ஜெவ மாலை பேய்கள் மேலும் தங்கள் எதிரிகள் மேலும் கொண்ட வெற்றிக்கு கணக்கில்லை போர் முனையில் பெற்ற வெற்றிகளில் எல்லாம் முதன்மையானது லெப்பாண்டோ எனும் கப்பல் சண்டையில் கிறிஸ்தவர்கள் கொண்ட ஜெயமாம் துருக்கியர் கப்பற்படையில் மகா வலிமை பெற்றிருந்த காலம் மத்திய தரைக்கடலில் தங்கள் கப்பற்படையை நிறுத்தி கிறிஸ்துவ ஐரோப்பாவை முழுவதும் நாசமாக நினைத்திருந்தனர் இக்கழக நேரத்தில் அர்ச்சிஸ்ட ஐந்தாம் பத்திநாதர் அவர்களை எதிர்க்க ஓர் ஐக்கிய அணியை உருவாக்கினார் வெனிஸ் ஜெனீவா ஸ்பானிய ராஜ்யங்களின் கப்பற்படைகள் ஒன்றாய் சேர்ந்தன அவைகளை ஆஸ்திரிய நாட்டு தொன்ஜான் தலைமை நடத்தினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அர்ச்சிஷ்ட ஐந்தாம் பத்திநாதர் சுற்றறிக்கை அனுப்பி கிறிஸ்துவ சேனையின் வெற்றிக்காக எல்லா கிறிஸ்துவர்களும் ஜெபமாலை சொல்லி வேண்டிக் கேட்டுக்கொண்டார் எல்லா ஆலயங்களிலும் நாற்பது மணி நேர ஆராதனை ஜெபமாலையின் பெயரால் சுற்று பிரகாரங்கள் நடத்தவும் ஜெபமாலை சொல்லவும் கற்பித்தார் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்தின இரவு முழுவதும் பாப்பாண்டவர் ஜெபத்தில் ஊன்றி நின்றார் லெப்பாண்டோ என்ற இடத்தில் யுத்தத்திற்கு அணிவகுத்தவுடன் எல்லா மாலுமிகளும் ஜெவமாலை செய்து ஒப்புக் கொடுத்தனர் அதன் பின் அப்போஸ்தலிக்க ஸ்தானாதிபதி அவர்களுக்கு அளித்தார் அறுபத்து மக்கள் காலை பூசையில் தேவ நற்கரனை அறிந்தவர்கள் மணி நேரம் அளவாக செய்தனர் போர் தொடங்கியது துவக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக காற்று வீசியது ஆனால் அது திடீரென நின்றுவிட்டது மாலை வெகு நேரம் வரை போர் மும்முரமாக நடந்தது துருக்கியர்கள் பின்னடைந்து ஓடினர் இந்த வெற்றியினால் கிறிஸ்துவர்கள் துருக்கியரது கப்பற்படையின் முதுகெலும்பை நொறுக்கிவிட்டனர் எனலாம் அதற்கு பின் அவர்கள் கடல் போரில் தலை தூக்கவில்லை மத்திய தரைக்கடலில் அவர்கள் கொட்டம் அடங்கியது முதல் துவக்கத்திலிருந்தே தொன்ஜான் ஜெபமாலையினால் தான் வெற்றி ஏற்பட்டது என்றார் வெனீஸ் மந்திர ஆலோசனை சபையும் மற்ற நாடுகளுக்கு இந்த வெற்றியை அறிவித்தபோது தளகர்த்தர்கள் அல்ல மாலுமிகளின் படையல்ல வெற்றிக்கு காரணம் வெற்றியை கொடுத்தது ஜெவமாலை மாதா என்றனர் ஜெவ மாலை ராக்கிணி கொடுத்த இந்த வெற்றிக்கு நன்றியறிதலாகத்தான் தேவமாதா பிரார்த்தனையில் ஜெவமாலை ராக்கினியே என்று தாயை அழைக்க தொடங்கினார்கள் இவ்வெற்றியின் நினைவாக அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஜெவமாலை மாதாவின் திருநாளாகக் கொண்டாடுகிறோம்